ஒரு விழா நடத்தினோடு முதலமைச்சர் ஜெயலலிதா நீதிமன்றத்தின் முன்னால் குற்றம் சாட்டப்பட்டு ஒரு வழக்கை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரமுகர் உயர் நீதிமன்றம் தன் விழாவுக்கு அழைக்கவே கூடாது அழைச்சிருக்க கூடாது வழக்குற சூல அழிச்சிருக்க கூடாது கலந்து கொள்ள முடியும் சொல்லிட்டுதான் ஏதோ சந்திரன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல இவ்வாறு பத்திரிகைகள் எல்லாம் தகவல்கள் எழுதினார்கள் அதை ஒட்டிதான் இந்த கேள்வி இன்னொரு நண்பர் என்கிட்ட கேட்ட கேள்வி சில திறன்கள் ஒரு வாரம் போனால கனியாணி பத்திரிகையுடைய விழா பிஜாஸ் சந்திர கலந்து கொண்டார் அதே மாதிரில அவரோடு ஊழல் உழைக்க சந்தித்துக் கனிமொழி கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் மட்டும் சந்தூரப்படி கலந்து கொள்ளலாம் ஜனதா நிகழ்ச்சி என்றால் புறக்கணிக்கலாம் கனிமொழி நிகழ்ச்சி என்றால் புறக்கணிக்காதியா இப்ப சந்தூர்பு சொல்வார் ஹைகோர்ட் விஷா விழாவுடைய இன்விடேஷன் கார்டில் எங்க எல்லாரும் பேரும் போட்டிருக்கு நாங்க அழைக்கிறதா சீப் ஜஸ்டிஸும் அதர் கம்பெனியும் ஜட்ஜிஸும் அதுக்கு நான் பாட்டியா இருக்க மாட்டேன் தான் சொன்னா அவங்க விழா நடத்துற பத்தி எனக்கு ஆச்சை நம்ம போகாம இருக்க முடியும் அதே சமயத்தில் கனியாகிய விருது விழாவில் வந்து அந்த விருதுகள் கூப்பிட்டாங்க ஓரியா அவங்க மேடல் என்ன பேசுறாங்கன்னு எனக்கு பத்தி அக்கறை அது நாங்க ஏற்பாடு பண்ண ஒரு விழா கிடையாது அந்த விழா ஆர்கனைசர்ஸ் வந்து ஏற்கனவே அவங்களை வந்து ஒரு ஜூரிஸா போட்டு அவங்கள மேடலை கூப்பிட்டாங்க ரெண்டாவது வந்து அவங்களோட வழக்கு ஏ மூணு நாளா மூணாவது வந்து எனக்கு ஒரு வாரம்தான் அதுக்கு பிறகு பதவியே இருக்கு கனியாடி ஆசிரியர் ராஜேந்திரனுடைய வேண்டுகோளை தட்ட முடியல நீங்க ஃபோர்ஜெரி கிராஜோ ஒருத்தரோட கையெழுத்தை கோஸ்ட்ர ஃபோர்ஜெரியா போட்டோட வழக்கு ஃபோர்ஜெரி அந்த அம்மாவுடைய அலிகேஷன்ல அந்த லாயர் வந்து ஃபோர்ஜெரி கமிட் பண்ணிட்டாரு அந்த லாயரோட டிஃபென்ஸ் என்னன்னா இந்த அப்பா கையெழுத்து கொடுக்கிறதுக்கு போய் சாட்சி சொல்றாங்க போய் சாட்சி சொல்றதுக்கு ஃபோர்ஜெரினால இட்ஸ் கேஸ் ஆஃப் ஃபோர்ஜெரி ஆர் ஃபோர்ஜெரி இட் ரிகவர் சர்ஜெரிடா இட் ரிகன்ட் ஸ்ட்ராங் ஆக்சன்ங்கிறது நீ ஜட்ஜ்மென்ட் நீ என்ன கேஸ் என்ன தெரியுமா நான் அந்த கேஸ் வந்து Chief சீப் ஜஸ்டிஸ்க்கு ரெஃபர் பண்ணும் பெஞ்சே கான்ஸ்டபிள் சொல்லுங்க சொல்லுங்க இண்டிவிஜுவல் ரைஸ் பண்ற சமூக பிரச்சனை சமூகத்துக்கு அப்பால் பட்டு ஒரு வழக்கிவில் இருந்தாலும் கிரிமினல் வழக்கா இருந்தாலும் அதுக்கு ஒரு அரசியல் சட்டத்துடைய பார்வையை வச்சுதான் நம்ம தீர்ப்பு சொல்றோம் ஒருத்தருக்கு சொல்ற தீர்ப்பு சமுதாயத்துக்கே பொருந்தும் இப்ப வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து சரகசி லீவு இன்னொரு பெண்ணுக்கு வந்து மூணாவது குழந்தைக்கு மெடி லீவு அது அந்த பொருளுக்கு மாத்திரம் இல்ல அது தட் இஸ் லா டிக்ளேர்ட் பை ஹை கோர்ட் ஆகல அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நிவாரணம் இருக்கலாம் ஆனா நாங்க லேட் பண்ற லா வந்து எல்லா கோர்ட்டையும் கட்டுப்படுத்தும் அந்த ஜட்மெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆற வரைக்கும் வாட் அவர் ஐ செட் இஸ் லாப் கண்ட்ரி அதனால கலப்பு மனது ஒரு கணர்வனும் இப்ப நிறைய வந்து மதுரை பக்கத்துல வந்து ஒரு நாளைக்கு பத்து கேஸ் வரும் பெண் வந்து ஓடி போயிடுவான் அப்பாதார வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் கொடுத்த உடனே அந்த மாப்பிள்ளைய பிடிச்சிட்டு வாங்க அந்த மாதிரி வழக்கை வந்து எங்களுக்கு ரொம்ப சீக்கிரான வழக்கு ஏன்னா குறிப்பா வந்து பெண்களுக்கு வந்து பதினஞ்சு பதினாறு வயசா இருக்கும் அப்ப ஒரு மைனருக்கால வந்து ஒப்புதல் கொடுத்தா கூட கருத்திட்டு போன வழக்கு வந்து செல்லப்படியான வழக்கு ஏன்னா மைனர் வந்து கன்சன்ட் கொடுக்க முடியாது அப்போ இந்த மாதிரி வழக்கில் நாங்கள் என்ன பண்றோம்னா அந்த பெண்ணை கூண்டு போய் அப்பா கடுத்தா கொலை போயிடுவான் அதனால வந்து ஒரு ஹோம்லயோ இல்ல ஒரு ஃப்ரெண்டோட வீட்லேயோ இல்ல அந்த வக்கீலா ஆஜர வீட்லயோ வச்சு பாதுகாக்கணும் அந்த ரெண்டு வருஷத்துக்கு மேஜரா வரைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க தீர்ப்பு கொடுக்குறோம் வேற வந்து பெரிய அளவுல வந்து கலப்பு பணத்தை எப்படி ஆதரிக்கணும்னா சில பேர் போலீஸ் பாதுகாப்பு கேட்பாங்க நாங்க உடனே போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம் எங்கிட்ட ஒரு கேஸ்ட்ட வந்து அந்த பெண் பாதுகாப்பு கேட்டாங்க அந்த டிஎஸ்பி கிட்ட பாதுகாப்பு கொடுக்க சொல்லிட்டோம் ஆனாலும் அப்பந்தார வந்து மிரட்டிகிட்டே இருக்கான் ஊர்ல சரி நான் என்ன பண்ணா அந்த டிஎஸ்பி கிட்ட அந்த அப்பாவே போட்டுவான் கோர்ட்லயே நாங்கள் வந்து நாங்கள் சட்டப்படியாக செய்ய முடியாது கோர்ட்ல அந்த தகப்பன நடந்து போச்சு நீ எப்படி மிரட்டிட்டு இருக்க ஒழுங்காக பார்த்துப்போம் அது மாதிரி ஒரு அந்த பெண்ணை பார்த்துக்கணும் அந்த பெண்ணுக்கு எந்த தீக்கு செய்ய மாட்டோம்னு அண்டை வாங்கி விட்டோம் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்ய முடியும் இப்ப சமீபத்தில் ஒரு கேஸ் வந்து போலீஸ் செலக்ஷனுக்கு போறாரு அவருக்கு வந்து செலக்ட் ஆற டயத்துல போலீஸ் வெரிபிகேஷன் வந்துச்சு என்னடா கிரிமினல் கேஸ்னா போர் சிக்ஸ்டி சிக்ஸ் ஐபிசி பெண்ணை கடத்தல துணை போனதா அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு சாட்சியா இருந்திருக்காரு அந்த பெண்ணுடைய அண்ணி வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பெண்ணோட அப்பா கிட்ட ஒரு கேஸ் வாங்கி அவங்க மேல கேஸ் போட்டாங்க கோர்ட்டு இந்த கேஸ காட்டி அவனுக்கு போலீஸ் வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டான் இருபத்தி மூணு வயசு அவளே கோர்ட்ல வந்து எனக்கு இருபத்தி மூணு வயசு என்னுடைய சர்டிபிகேட் எல்லாம் அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாரு ஆனாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை இந்த துணை போன அந்த சாட்சிக்கு வேலை கொடுக்கல நான் சொன்ன சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க இன்டர் காஸ்ட் மேரேஜ் வந்து என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு மேஜர் நடக்கும்போது அதுக்கு அதிகாரிகள் அந்த கல்யாணம் பண்ண கப்பலுக்கு துணை போகணும் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை சாட்சிக்கு சொல்லி இருக்கீங்க பிறகு அவருக்கு மேல இன்னும் கிரிமினல் பின்னணி இருக்கு வேலை கொடுன்னு சொல்ற இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ் வந்து பல வழிகளில் வரும் போட்டு அது அந்தந்த கேஸோட தனிமை பார்த்து தான் சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு கேஸ்ல அந்த பெண்ணை வந்து அவங்க பேரண்ட்ஸோட போய் ஆர்டர் போட்டாங்க ஹைகோர்ட் வாசல்ல அந்த பெண்ணை ஃபாலோ பண்ணிட்டாங்க அது மாதிரி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஹைகோர்ட்டில் இருக்குது அதனால இப்போ நாங்கள் வந்தோம் பெண்ணை வந்து அந்த பேரண்ட்ஸ் கூட அனுப்புறது இல்லை ஒரு ஹோம்லேயோ இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயோ வச்சுக்க சொல்லி ஓரளவுக்கு பாதுகாக்க முடியும் ஆனால் சட்ட ரீதியாக அந்த பையன் பண்ணது தப்பு ஏன்னா அந்த பெண் மைனர் தான் ஆனால் நியாயப்படி பார்த்தா அந்த பெண்ணை பேரண்ட்ஸ் கூட அனுப்பிச்சா அவரோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இந்த மாதிரி ஆனர் கேள்வி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் நாங்களும் சில மெத்தட்ஸ் டிவைஸ் பண்ணுறோம் அந்த பெண்ணை கூட ஓரளவுக்கு மேஜர் ஆறு வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு அதனால ஒரு இதுக்கு ஒட்டுமொத்தமான சொல்யூஷன் வந்து கோர்ட்ல கிடையாது அவர் சொன்னதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு தான் நினைச்சேன் அதாவது இண்டிவிஜுவல் இஷ்யூ வந்து எப்படி சமூகம் பெரிய அளவுல பாதிக்குது அப்படிங்கறதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் நினைச்சேன் அதாவது ஒரு ஆய்வு நான் பண்ண மெட்டர்னல் கேள்வி அதெல்லாம் எப்படி பாதிக்குதுன்னு அவர் கேட்கல இண்டிவிஜுவலா வரும்போது தீர்ப்பு சொல்றீங்க சமூக பிரச்சனை சமூக பிரச்சனைகளை எப்படி பாதிக்கீங்க அதை எப்படி தீர்த்து கேக்குறேன் அரசியலம்லையாங்க அடிப்படை உரிமையிட தான் உதாரணமா வந்து எண்ணூர்ல வந்து ஒரு பவர் ஹவுஸ் இருக்கு அனல் மின் நிலையம் இருக்கு அந்த அனல் மின் நிலையம் வந்து நிறைய சாம்பல் உற்பத்தி பண்றாங்க அந்த சாம்பலை கிளீன் பண்றதுக்கு அவங்க வந்து நிறைய பெண்கள் இருப்பாங்க ஆள் எடுக்கும்போது பெண்கள் இந்த வேலைக்கு கிடையாதுன்னு போடுறாங்க கொள்கை சொல்ல முடியுமா இல்ல அந்த கோர்ட் தலைவர் முடியுமாங்கிற பிரச்சனை வந்தது அப்ப நாங்க ஒரு கண்ட்ரிட பிரைம் மினிஸ்டரே வந்து விபரம் இருக்கும் போது ஒரு கேவலம் சாம்பலை போட்டுற பொங்கலை கிடையாது மாடிப்படியில ஏறி போய் அதை கிளீன் பண்ணணும் பெண்கள் ஷேரீங் கட்டிட்டு இருக்காங்க அதனால அவங்களால வேலை செய்ய முடியாதுன்னு ஒரு சுத்தமட்ட ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கிறாங்க ஆனா அதோட அடிப்படைய வந்து ஒரு ஜெண்டர்துவரைக்கும் சொவார்கள் அசம்பிளிக்கணுங்கிறது ஒரு பாலிசி டிஷன் ஒருத்தர் வந்து பாலிசி டிஷன் எடுத்து இங்கே வைக்கணும் இன்னொருத்தர் வேண்டாம் சொல்ற இன்னொரு பாலிசி தானே அப்ப அதுல தலையிடலாம் இதுலயும் தலையிடலாமே அப்ப பாலிசின்னு சொல்லி ஒருத்த மழுப்ப முடியாது கோர்ட் வந்து பாலிசி வந்து சாதாரண மக்களை பாதிக்கும்னா தலையிட முடியும் கட்டாயம் திரும்ப உறக்க சமமா பாதிக்கணும் சட்டத்திற்கு அனைவரும் சமம் எல்லா பிரச்சனையும் பாதிக்க முடியும் நிவாரணம் மரண தண்டன மரண தண்டனையா வேண்டாங்கற வந்து ரெண்டு விதமா சட்டப்படி பாக்கலாம் இல்ல தர்ம சாஸ்திரம் பாக்கலாம் சில மதங்கள் வந்து மரண தண்டனை வந்து விரும்புறது இல்ல அந்த மத சார்பா கூட ஒரு எடுக்கலாம் ஆனா வந்து சட்டப்படி பார்த்தா இங்கே சட்டத்துல இருக்கு மரண தண்டனை இப்ப இந்த கே டி தாமஸ்ங்கிற ஜட்ஜ் வந்து சமீபத்தில் பேட்டி கொடுத்தாரு நான் வந்து இந்த ராஜீவ்காந்தி மர்டர்ல அவங்களுக்கு மரண கொடுத்த கொடுத்து அதை ஒட்டி டிபேட் வந்துருக்கு ஒரு ஜட்ஜு வந்து பதவி காலம் தீர்ப்பை பத்தி சொல்லலாமா அவர் சொல்லிருக்காரு பதவியில் இருக்கும் மறு சீராய்வை ஆய்வு பண்ணலாம் அவர் இருக்கும் போது பதவி விட்டு போனபோது நான் என்னவான கருத்து சொல்லலாம் ஆனா அவர் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யாரோ கேட்டாங்க நீங்க வந்து டெத் பெனால்ட்டியை விரும்புல அப்ப நீங்க எப்படி டெத் பெனால்டி கொடுத்தீங்கன்னு சொன்னாரு அதுக்கு அவருத்தினரு நான் வந்து பதவியில் இருக்கும்போது நான் அரசியல் சட்டப்படி ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு இருக்கேன் ஐ வில் வித் பேவர் ஐ வில் அப்போல் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கேன் நான் பதவியில் இருக்கும்போது தண்டனை இருக்குன்னா நான் தண்டனை கொடுத்துதான் என்னுடைய பர்சனல் பிலாசபியை வந்து நாங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாரு ஆனா உண்மையிலேயே வந்து மரண தண்டனை ஏன் ஆனான்னு எல்லாரும் சொல்றாங்கன்னா அதை தண்டிக்கக்கூடிய தண்டனை கொடுக்கக்கூடிய மெத்தட் வந்து சேஃப் கிடையாது ஒருத்தருக்கு வந்து மாறு கை வாங்கணும் மாறு கால் வாங்கணும் ரெட்ரிபியூஷன் தீரி ஆனா நம்ம ரெட்ரிபியூஷன் தீரியில விலைக்கு வந்து இன்னைக்கு ரிஃபார்ம்தீரியில் இருக்கும் ஒருத்தரை மாத்தணும் அப்படின்னு சொல்றோம் ஆனா மாத்தணும்னு சொல்லும் அது ஜனங்க மத்தியிலேயே ஏற்றுக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் என்ன சொல்றான் ஒரு சினிமா வந்தது காக்கா காக்கான்னு ஒரு படம் அதுல சூர்யா வந்து ஒரு ஒரு ரவுடியை பிடிச்சுன்னு வருவோம் வந்துட்டு ஒன்னா நான் வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயில வச்சு மூணு சாப்பாடு போட்டு உனக்கு ட்ரையல் நடத்தி தண்டிச்சு அப்பீல் போட்டு கடைசியில் உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ரூபாய் செலவாகிறது ஒரு புல்லட் எடுப்போம் இந்த புல்லெட் வேலை ஆறு ரூபான்னு சொல்லுவான் அப்ப ரிவால்வர் எடுப்பான் அந்த ரிவால்வர் எடுக்கும் ஜனங்க ஒரே கை தட்டது அடுத்த அஞ்சு நிமிஷம் கேட்ட எந்த டைலாகும் கேட்காது அவன் ஷூட் பண்ணுவான் இப்போ சாதாரண ஜனங்க மதியில என்கவுண்டருங்கிறது எப்படி பாக்குறாங்கன்னா இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் அவனை தூக்குல போ எப்படி அவன்தான் கொற்ற வழி அதாவது வந்து ட்ரயல் வந்து கோர்ட் நடத்துறதில்ல பிரஸ்ஸோ இல்ல மீடியாவோ இல்ல ஜனக மதியில் இருக்கிற அப்பீலோ தான் அவருக்கு ஆனா அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் இப்போ ஒரு ஒரு ஜட்ஜு வந்து ராஜஸ்தான்ல ஒரு ஜட்ஜு புவன் லோதான் ஒரு ஜட்ஜி அவர் பின்னாடி பிஜேபி கட்சியில சேர்ந்துட்டார் உச்சகட்டமா இருந்த ஒரு இளம் பெண் டவுரி கொடுமைல கொல்ல போடுற அப்பீல் ராஜஸ்தானை அவர் ஜெய்ப்பூர் இந்தியா முழுக்க பத்திரிகை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவரை ஜெய்ப்பூர் போலோ கிரவுண்ட்ல பப்ளிக்கா ஹேங் பண்றோம் அதுதான் மத்தவங்களுக்கு டிட்டர்ஜன்டா இருக்கும் அதாவது இவருக்கு கூட தண்டனை மீதி பேருக்கு படிப்படியா இருக்கணும்னு அவர் நிரும்புறாரு அது அவருடைய சொந்த கருத்து அப்போ அட்டர்னி ஜெனரல் இந்தியா இருந்த பராசரம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு எந்த தண்டனை கொடுத்தாலும் அது மனிதா மனிதாவுடைய சென்சிபிலிட்டி கொடுத்தாங்க தண்டனை தான் இருக்கணும் பப்ளிக் ஹேங்கிங் எல்லாம் இந்தியாவில் இல்லாத ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது ஒரு ராஜஸ்தான் ஜட்ஜி இந்த மாதிரி கொடுத்துருக்காருன்னு சுப்ரீம் கோர்ட் உடனே அந்த ஹேங்கிங் ஸ்டே பண்ணிட்டு பின்னாடி தீர்ப்பில் என்ன சொல்றாங்கன்னா மரண தண்டனை கொடுக்கலாம் ஆனால் அதை வந்து நாலு சோத்துக்கு நடுவில் யாருக்கும் தெரியாம தான் கொடுக்கணும் அதுக்கான காரணங்கள் இருந்தாங்க ஆனா சுப்ரீம் கோர்ட்டே வந்து அதை பத்தி தெளிவான பார்வை இல்ல மரண தண்டனை இன்னைக்கு கொடுக்குறாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல அப்பீல்லாம் நடந்தது ஒரு அஞ்சு வருஷம் இருக்கு அதுக்கு பிறகு அவங்க கருணை மனு போடுறாங்க கருணை மனு போட்ட உடனே அந்த கருணை மனிவ விசாரிக்காமலே ஒரு ஜனாதிபதி போறாரு அடுத்த ஜனாதிபதி போறாரு கே ஆர் நாராயணன் போறாரு அடுத்தது அப்துல் கலாம் போறாரு பிரதீபா பட்டியலும் போறாங்க ஏன் போறாங்க பிரணாப் புகார் எல்லாத்தையும் கையெழுத்து போடுறீங்க அப்ப இவ்வளவு நாள் டெத்ரோ டெத்ரோ அப்படின்னா யாரையும் பார்க்க முடியும் டெத்ரோங்கறே ஒரு பெனால் தினந்தனம் சாவை எதிர்நோக்கி இருப்பதே ஒரு தண்டனை அதுக்கு மேல சாவு கொடுக்கறது இரண்டாவது தண்டனைன்னு ஒரு கருத்து இருக்கு இந்த விஷ ஊசியில வைத்தீசரன் அந்த வழக்கை விசாரித்த சின்னப்ப ரெட்டி வந்து ஒருத்தர் டெத்ரோல இருந்தாருன்னா அது பெருந்தண்டனை அதனால அவருக்கு மரண தண்டனையே லைஃப் டைம் மாத்துங்கன்னு போட்டார் அந்த வைத்தீசரன் கேஸ் வந்து முதல் லேண்ட்மார்க் மரண தண்டனை கைதிகள் மரண எதிர்கொள்ள தனி கொட்டடியில் வைப்பதே ஒரு தண்டனை எ உள்ள இருக்கணும் எவ்வளவு நாள் சாலிடரி கணக்கும் அது மாதிரி ஐடியாவே கிடையாது பின்னாடி சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க ஏற்பட அதிர்வுகளை முடிவு பண்றீங்களா ரேரஸ்டா இல்ல அந்த கொலையோட தன்மை வச்சு முடிவு பண்ணிக்கலாம் அது ஒரு சரியான வியாக்கியான கிடையாது இப்ப கூட போன வாரம் ஒரு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்காங்க கேஸோட தன்மை ஒருத்தர் சமுதாயத்தில் சமுதாயத்தை இம்பாக்டுங்கிறது சப்ஜெக்டிவான விஷயங்கள் ஒருத்தருக்கு நன்மையா இருக்கும் ஒருத்தருக்கு நல்லதா இருக்காது அப்ப கிருஷ்ணகவு ரெண்டு பேரை தூக்கில போட்டாங்க அப்ப நிறைய கருணை மனு ஜனாதிபதிக்கு போச்சு அவங்க ரெண்டு பேரும் நக்சலைட் இயக்கத்தில் இருந்தவங்க ஒரு நிலப்பொறுப்புகளை கொண்ட விஷயத்துல போடுறாங்க அப்ப எல்லாரும் லெட்டர் எழுதாங்க ஜனாதிபதிக்கு அவங்க வந்து ஒரு வர்க்க விரோதியை கொண்டதான் நினைக்கிறாங்க அவங்களுடைய ஐடியாலஜி படி அவங்க வந்து கொள்றாங்க அப்படின்னு சொன்னாங்க அமெரிக்கால வந்து ஒரு ஐம்பது வருஷம் நடந்த மரண தண்டனைகளை பத்தி அங்க இருக்கக்கூடிய பண்ணி ஒரு பைண்டிங் போட்டான் இந்த ஐம்பது வருஷத்தில் நடந்த எல்லா மரண தண்டனைகளும் மூணு காரணத்தில்தான் இருந்தது ஒன்னு Poor people, they are not having good legal representation. They are not a long-jazzmanian. They are not a real lawyer. They are not a serious legal defense. The second is racist reason. They are not a racist reason. There is a racist mind in the past. The third one is, the judge. He wants to prove he is tough. He wants to prove he is tough. ரெண்டாவது தொகுதி மக்கள் ஓட்டு போடணும்னா நீங்க டப் ஜட்ஜா இருந்தாலும் ஓட்டு போடுவோம் இவருக்கு ஓட்டு போடலாம் அப்பதான் இங்க சட்டம் ஒழுங்காக இருக்கும் அப்போ இந்த மூணு ரீசன் தான் அவங்களாலே கண்டுபிடிக்க முடியுனா இந்தியாலேயும் அதே மாதிரி காரணங்கள் பொருந்தும் ஏழை மக்களுக்கு சரியான சட்ட பாதுகாப்பு இல்லை என்றால் நிச்சயமா மரண தண்டனை உறுதி ரெண்டாவது வந்து அங்க ரேசிசன் சொல்றான் இந்தியா வந்து ஜாதி ஜாதி வேற்றுமையோட ஒரு காரணமா இருக்கா மூணாவது வந்து அங்க வந்து எலெக்ஷன் கரான் இங்க வந்து ப்ரமோஷன் ஹை கோர்ட்க்கு ப்ரமோட் பண்ணுவோம் அதனால இதுல வந்து ஹியூமன் நிரருக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு அப்படி ஒரு டைலமா இருக்கும் போது அதை வந்து எப்படி நியாயப்படுத்த முடியுங்கிறது ஒரு விஷயம் இப்ப ரஜீவ்காந்தி கேஸ்லயே இருபத்தி ரெண்டு பேரும் வந்து ட்ரையல் ஜட்ஜி வந்து அவங்களுடைய மரண கூப்பிட்டா போது இதே கே டி தாமோஸ் தான் பெஞ்சில் இருந்தாரு அப்போ ஹை கோர்ட் கிடையாது அந்த ஜட்ஜி வெறும் அதெல்லாம் வந்து அந்த நாலு பேரும் வந்து கவர்னருக்கு மணி புகர் தாசி கேட்டு போடுறாங்க அப்ப கவர்னரா இருந்தவங்க வந்து ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி பாத்திபாபியாரு கலைஞர் என்ன பண்ணாரு நமக்கே இந்த ராஜ்பவனு கண்டுபிடிப்பா கட்ட அதாவது அமைச்சரவையோட ஒப்புதல் இல்லாமல் அந்த கோப்புகள் எல்லாம் ராஜ்பவன் போயிடுச்சு அந்த மாதிரி நம்ம ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜின்னு நினைச்சுட்டு அவங்க ஆர்டர்ல போடுறாங்க ஐ ஹவ் ரெட் த்ரூ தைல் கிருஷ்ணகிர போய் அவங்களுடைய தெரிஞ்சவங்களா பார்த்தாங்க அவர் சொன்னாரு நீங்க ஹைகோர்ட்ல கேஸ் போடுங்க சீனியர் அட்வொகேட் சந்திர நாலு பேருக்கும் அப்போ நான் சொன்ன அமைச்சரவை ஒப்புதல் இல்லாமல் மரணம் கருணை மனுவை தள்ளுபடி பண்றதுக்கு இந்த கவர் அதிகாரம் கிடையாது இதே கவர்னர் வந்து அகமடிங்கிற சீப் ஜஸ்டி கூட பெஞ்சில் வந்து இந்த தீர்ப்பு சொல்லிருக்காங்க அவங்க ஜட்ஜா தீர்ப்பு கூட அவங்களுக்கு கவர்னரா அது எப்படின்னா இந்த அரசியல் ரீதியா வந்து கலைஞர் ஒரு முடிவு எடுக்காம தள்ளிவிட்ட ஒரு வழக்கு பின்னாடி ஹைகோர்ட்ல அந்த நாலு பேருக்கும் செட்டசைஸ் பண்ணி மறுபரிசீலனை செய்ய சொல்லி ஆர்டர் போட்டாங்க பைல் வந்து திரும்பி கோர்ட்டைக்கு வந்து கோட்டைக்கு வந்தோன்னா கலகேஸ்வரம் இங்கயா நம்மளோட திருப்பி தலைவலி ஊட்டாக்கிட்டாங்க அதை வாங்கி வச்சுட்டு இருக்காரு அவருக்கு முடிவெடுக்கிறதுக்கான அவருக்கு முடிவெடுக்கிறதுக்கான அவரோட மனநிலை வரல ஏதோ ஒரு பேட்டியில சோனியா காந்தி சொன்னாங்க மை சில்ட்ரன் அப்டிகம் ஃபாதர்லெஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் எனிபடி அந்த ஆர்ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை யூஸ் பண்ணி நளினிக்கு மாத்திரம் கருணை மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது மீதி ஒரு பேருக்கும் போது, அதிகார்த்தபோதமான வார்த்தை சொல்றது ஜுடிஷியே ஒரு தவறான முன்னுதாரணம் இன்னைக்கு மெயினா மரண தண்டனை வேணுமா வேண்டாமாங்கிறது பார்லிமெண்ட் ஒரு சட்டத்துல வேண்டாம் ஆனா பார்லிமெண்ட் சொல்லாத போது கோர்ட் வந்து வியாக்கியானம் அதிகாரம் வியாஜியானம் பண்ணி ரேரஸ்டாத ரயர் யாரு முடிவு பண்றதுங்கிறது ஒண்ணு அர்த்தம் உதாரணமா கல்கட்டால ஒரு லிப்ட் ஆபரேட்டர் அவர் வந்து ஒரு வீட்டுக்குள்ள போய் அவர் பொண்ண வந்து கற்பழிச்சு இது வந்து ஒரு சிங்கிள் ஆக்ட் அது வந்து சுப்ரீம் கோர்ட்ல போன அவருக்குனாதிபதி என்ன வீட்டுக்குள்ள பெரும்பான்மை நாட்கள் இன்னைக்கு வந்து பல ஆர்குமெண்ட் ரோட்ல கொண்டாடுறது டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் இருக்க அது வந்து ஜுடிஷரிய பத்திருக்கூடிய அதிருப்தி அதாவது இங்க வந்து காலதாமதம் ஆகுது ஒரு நியாயமான தீர்ப்பு உடனே கிடைக்க மாட்டேங்குது சட்டத்தை வந்து மாத்துன்னு சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற சட்டம் இப்போ ரேப் கேஸ் இப்போ டெல்லியில் இருக்குன்னா ஏற்கனவே நாலு தடவை பார்லிமெண்ட் வந்து அதை அமெண்ட் பண்ணியிருக்கான் சீக்கிரம் வயசாச்சு டீர்ப்பு சொல்ல முடியும் ஆனால் ஜனங்க நினைக்கிற இந்த ஏக்கர் சட்டம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் டஃப் ஆகணும் இன்னும் அதிகம் டப்பாக அக்யூஸ்ட்டுக்கு தான் பெனிஃபிட் ஏன்னா ஒரு சட்டம் கடுமையாக நீதிபதி வந்து அவன் சுவாரில் தான் கொஞ்சம் கருணை காட்டுவோம் ஏன்னா ரொம்ப டஃப்பான சட்டம் அதை வந்து நம்ம தடிக்கக்கூடாது நினைப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில மரண தண்டனை என்பது நீதிபதிகளோட கையில் விடும்போது ஒரு ஒரு நீதிபதிக்கும் ஒரு விதமான மனப்பான்மை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது வந்து யூனிஃபார்மாக இருக்காது அந்த மாதிரியான சூழ்நிலையில் மரண தண்டனை வேண்டாம் என்பதுதான் கருத்தாக முடியும் ஆனால் அடிப்படையில் வந்து மக்கள் வந்து மரண தண்டனையை சட்டப்பூக்கத்தை விட்டு எழுங்கன்னு சொல்லிட்டு தான் போரா இந்த கேஸ்ல வேண்டாம் அந்த கேஸ்ல வேண்டாம்னு சொன்னா நீங்க ஜட்ஜாக ஒரு நாள் ஒரு பத்திரிகை ஆபீஸ் போன ஒரு லீக் பத்திரிகை ஆஃபீஸ்ல கூப்பிட்டாங்க ஒரு ரெசிடன்ட் எடிட்டர் கார்டு கசாப உள்ள ஒரு மூணு மாசம் முன்னாடி ஏங்க போடறதும் அவன் வெளியூர்ல கொலர் பண்ணிருக்கான் சார் உள்ளூர்ல பண்ணலாமா இல்ல இல்ல இஸ் அலவ் அப்படிதான் நான் சொன்ன பாருங்க கசாப்ப போடுறான் அடுத்தது அபல் குரு அதுக்கு பிறகு வரிசையா தொடரும் இது வந்து பீப்பிளோட சினிமா பாக்குற ஆடியன்ஸோட என்கவுண்டர் பண்ண என்கவுண்டே ஒரு கொலை நினைக்க மாட்டேங்கிறாங்களே என்கவுண்டர் வந்து அதாவது ஒரு தர கிருஷ்ணர் கேட்கும் போது அவர் என்ன சொன்னார்னா இஸ் மோர் டெத் கண்ட்ரி பை அன்லா தேன் பை லான்னு சொன்னது சட்ட வரியா மரணம் கேஸ் கொஞ்சம் ஆனா சட்டத்துக்கு அப்பால் ஒவ்வொரு போலீஸ் அதிகாரியும் தானோட ஜட்ஜா பாவிச்சுண்டு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஐ எம் சோசோ நான் வெள்ளத்துறை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதிகமான குறைகள் அதனால்தான் நடக்கப்படுகிறது வந்து அத ஜனங்க விரும்புற அளவுக்கான ஒரு வாய்ப்பையும் உருவாக்குறாங்க இன்னைக்கு ஒரு பெரிய கலாமடி நடந்தா எல்லா பேப்பரும் சேர்ந்து அதை பத்தி எழுதுறான் உடனே என்ன பிடிச்சு தூக்க மாட்டேன் சாதாரண உடனே என்ன பண்றான் யாருமே அவனுக்கு ராஜரா மாட்டோம் அப்படிங்கிற அவங்களோட விஷயம் ஆனா வந்து அவன சட்டப்படிதான் நினைக்க மாட்டேங்கிறாங்க கசாப்புக்கு பிரியாணி செலவு நூலருபா அவரை உள்ள வச்சிருந்ததுக்கு பதிமூணு கோடி ரூபாய் அப்படின்னு அவன் எழுதுறான் இதுக்கு சார் செலவழிக்கணும் இந்த சூர்யா ஆறு ரூபாயில கொண்டாடுவாரு அந்த அது வந்து படித்தவங்க வந்து அதே மாதிரி சப்போர்ட் பண்ண முடியும் ஆனால் படித்தவங்க தான் பாம்பேயும் டெல்லிலையும் டான்ஸ் ஆடுறாங்க அதுதான் நம்ம ஊரில் படிப்பு வந்து ஒரு சரியான நாலேஜ் நம்ம வந்து சிந்திக்கிற செயல இருந்துட்டு எமோஷனலாக போறோம் இந்த மாதிரி ஒரு டேஞ்சர் தான் நம்மளால பழம்புடியும் அதனால அவனை கொண்டுது அவன் உண்மையா பொய்யானு யாருக்கும் தெரியாது நான் சொன்ன மாதிரி அந்த எத்விந்தர் சிங் வந்து லாயர் இல்லைன்னா அவரை நிச்சயமா டென்ஷன் கொடுத்துருப்போம் ஏன்னா வைத்தியா வந்து இந்தியாவுடைய ஜெனரல் கமாண்டர் சீஃப் குற்றவாளியை சொல்லி மறுநாள் சட்டத்தில் அடிப்படையில் ஒழிக்கணும் கோரிக்கையா இருக்கேன் இல்ல இல்ல இங்க இங்கே கருத்து சொல்றே அப்ப அவர் வீட்டுல சொன்ன கஜு வந்து அவரோட தீர்ப்பிலேயே நிறைய கருத்து சொல்லக்கூடியவர் தான் அவர் தீர்ப்பு புரிஞ்ச பிறகு ஜட்ஜானு அவரை அவரோட வாயும் கட்டுப்படுத்த முடியாது ஆனா வந்து அவர் வந்து இடூர் எழுதின பதில் என்ன சொல்லியிருக்காரு ஹை கோர்ட் ஜட்ஜும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் வரக்கப்பற்றி பட்ஜெட் சொல்லக்கூடாது நான் பிசிஐ சேர்மனே எங்கிட்ட நாளைக்கு ஒரு கேஸ் வந்ததுன்னா நான் கருத்து சொல்ல மாட்டேன் வீட்டு இருபத்தேழு இருக்காங்க அவங்க டிசைட் பண்ணுவாங்க ரெண்டாவது பிசிஐ சேர்மன் வந்து ஒரு ஜட்ஜி இல்லைன்னு சொல்றாரு ஆனா பெங்களூர் டிக்ளரேஷன்ல சார்க் மாநாடுகள் இருக்கக்கூடிய நீதிபதிகள் சேர்ந்து பெங்களூர்ல ஒரு மீட்டிங் போட்டாங்க எனி பர்சன் ஹூவிங் ஜூடிஷியல் பவர் டிடர்மனிங் அவங்க அவர் தான் ஜட்ஜி இல்லன்னு சொல்லி தப்பு பேசுறதுக்கு அவர் உரிமை இருக்க அவர் திடீர்னு ஒரு நாள் சொல்றாரு அலாபாத் கோயில எவரி அலாபாத் ஹைகோர்ட்னு சொல்றாரு அப்படின்னா அலாபாத் ஜட்ஜுகள்லாம் எல்லாரும் கரப்ட் சொல்றாரு அவங்க எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு லெட்டர் நாங்க எல்லாரையும் கரப்ட்னு சொல்றீங்க நான் எல்லாரையும் சொல்லல கொஞ்சம் பேர் தான் சொல்றேன்னு ஆக மொத்தம் கரப்சன் ஹயர் ஜூல அவர் சொல்றாரு அவர் சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இன்னைக்கு பத்திரிகைகளுக்கு ஒரு நல்ல ஒரு கவரேஜ் பண்றதுக்காங்க சென்சைஷனா இருக்கு அதை பார்த்து அவர் நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவர் ஜட்ஜா இருக்கும்போது ஒரு கேஸ் நான் அவர்கிட்ட நடத்தினேன் அது என்ன நடக்குன்னா இந்த கண்டாதேவியில தேர் எடுத்தது அதுல தலித்துகளை உள்ள விட மாட்டாங்க அந்த தேர் எழுத்து பிரச்சனை வந்துட்டு இருந்தது அப்ப பக்தலங்கிற வழக்கு இந்த கிருஷ்ணசுவாமி கடவுள் வந்து மூலஸ்தானத்துல இருக்காரு உற்சவ மூர்த்தி தான் தேர்ல எடுத்துன்னு வர்றாங்க அந்த தேர் வந்து நாலு தெருவுல சுற்றி வரும் அந்த நாலு தெருவும் வந்து தலித் அல்லாதவர்களா தான் இருப்பாங்க நாலு தெரு ஏன்னா தலித்தேடிகள் வந்து ஊருக்கு வெளியே தான் இருக்கும் அப்ப தேர் எழுக்கிறதுங்கிற வந்து ஊரு கூடி தேர் என்ன அர்த்தம்னா கடவுளோட சன்னிதாத்துக்கு போக முடியாதவங்களுக்கு கூட கடவுளை பாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால நாலு சதுர்வரணத்தை சேர்த்துக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆனால் தலித்துகளை உதவிக்கிற ஒரு அமைப்பா இருக்கு ஆனா அரசியல் சட்டம் வந்த பிறகு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்க அனுமதிக்க முடியாது உடனே அவர் சொன்னார் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டார் என்ன போட்டாரு <laughs> collector collector collector. must must allow Dalit to to enter enter the the temple temple. and are They They be given all honors one on supervise. He held held responsible. <laughs> <laughs> collector, the, held responsible. Yes, yes. Parnaana, <laughs> hai, the minister அதையும் என்ன பண்ணுவாங்க ரெண்டு தலித் தேர் வடத்தப்ப தொட சொன்னாங்க போட்டோம் எடுத்தாங்க போகடாங்க தேர் அமைதி பேர் இழுத்தான் எல்லா தேர்வ ஊர்லேன்னு வந்தவங்கலாம் ஊருக்கு வெளியிலேயே நிறுத்தி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க புதிய தலைவர் தமிழகம் ஒரு லாட்ஜில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த செய்தி கேள்வி பொறுத்தவரை அடுத்த தான் போய் கோர்ட்ல நீங்க ஆக்ஷன் எடுக்கணும் டிஸ்டிக் கலெக்டர் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி டிஃபை பண்ற ஆக்ஷன் எடுக்கணும்னு கருத்து அவரு பதிலையும் சொல்லலாம் எனக்கு பொறுமை என்னங்க நீங்க நேற்று தான் ஆர்டர் போட்டீங்க இந்த வார கடைசியில் இப்படி ஆகி போச்சு நீங்க கன்ஸ்டப்ட் ஆக்சன் சூமோட்டும் அவரு ஒன்னும் பேச திருப்பி நான் வலியுறுத்தணும் சொன்னாரு சந்த்ருங் ரெவல்யூஷன் கம் ஓவர் என்னன்னா நேற்று வந்து கான்ஸ்டூஷன் டிஸ்டிக் கலெக்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்ப அவர்கிட்ட கப்பந்தளி என்னாச்சுன்னா அந்த செய்தி பத்திரிகைல வந்த உடனே ஒரு சீனியர் ஜட்ஜி அந்த ஏரியா தானே வரவர் போய் அவர்ட்ட நீங்க வர தமிழ்நாட்டில பிளட் பாத் ஆகிடுங்க நீங்க இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட்டீங்க அதெல்லாம் பெரிய தேவர் ஏரியா பசுமன் முத்துராம்தேவரோட இன்ஃபோர்டர் ஏரியா அப்படின்னு சொன்னார் அப்போ பேசறது ஈஸி ஆனா பேசுற உத்தரவு வந்து நிறைய கஷ்டம் அதுதான் இங்க தொடர்ந்து நம்ம பார்த்து இதே இதே மாதிரி ஒரு ஒரு கேஸ்ல நான் வந்து சுடுகாடு வந்து தலித்துக்கு தனி வீதிபருக்கு தனி கூடாதுன்னு மதுரையில் ஆர்டர் போடுறேன் சுடுகாட்டுல ஒரு ஒரு ஜாதிக்கும் ஒரு இடம் இருக்கு நான் வந்து ஒழிச்சி தான் இருக்கணும் இந்த போட்டா ஜனங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு ரம்பளின் காதல் சினிமாவில ஒரு பாட்டு வரைக்கும் சமரசம் காலா உலகிலேன்னு ஒரு பாட்டு அந்த சினிமா பாட்டை முழுக்க போட்டு ஆண்டியும் அரசனும் கடைசியில் போகுது அங்கதான் அப்படின்னு தமிழ் சினிமா பாட்டு வந்து தமிழ் மக்களுடைய இலக்கியத்தோட ஒரு பகுதியாக இருக்கு ஒரு சினிமா பாட்டு சொல்றபோது சாதாரண மக்கள் கூட ஒரு புரிகிற விஷயமா அதனால நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் கொடுத்தேன் எல்லா கார்பரேஷன் எல்லா முனிசிபல் ஏரியாவுலயும் சிங்கிள்ஸ் சுடுகாடுதான் இருக்கணும் போட்டாங்க போட்ட மத்ததெல்லாம் வரைய இருக்கிற முதலமைச்சரைய பத்தி சைலண்டா இருக்காரு சில தலித் கட்சிகள் அவரை போய் கேட்டாங்க ஐயா இந்த மாதிரி ஹைகோர்ட்ல உத்தரவு போட்டிருக்காங்க நீங்க ஜியோ இஷ்யூ பண்ணுங்க அவரு என்ன சொன்னாரு போய் தம்பிய பாருங்க அவர்தான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அதாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் உத்தரவு போட்டால் ஓட்டு கிடைக்காது நாளைக்கு போய் எலக்ஷன் செய்ய முடியாது ஒரு உள்ளூர்ல இருக்கக்கூடிய சண்டே நம்மளால இந்த ஜியோ போட்டோன்னா பிரச்சனை வரும் அப்படின்னு தான் தனக்கு பவர் இருக்கும்போது இதை போட்டா என்ன நல்லதா கட்டதா அப்படிதான் பாக்கக்கூடிய சூழ்நிலை கடைசியில ஒரு தங்கின் பதில் எதிர்பார்க்கிறேன் சீரியஸ் புக் நீங்க உங்க பதவி விலகல் தினத்தன்று ஒளியில வந்து சங்கீந்திரா இதுல காபி சாப்பிட்டீங்க பீச் ஸ்டேஷன்ல இருந்து கிரீன் ஸ்வேர் ரோடுக்கு போனீங்க ஒரு கால் டாக்ஸி பண்ணி வீட்டுக்கு வந்திருக்கலாம் இல்ல இதை விட மோர் டிரமேட்டிக்கா உங்க தோட்டக்காரர்கிட்ட இருந்து சைக்கிளை வாங்கி நீங்க ஹை கோர்ட்ல இருந்து சைக்கிள்ல வீட்டுக்கு வந்திருக்கலாம் இதற்கு இன்னொரு துணை கேள்வி என்னன்னா இவர் எப்பவோ தாக்கல் பண்ணி அந்த நாங்கள்லாம் நாடகம் போல்றவங்க எங்களுக்கு ஒரு பெரிய விமோசனத்தை குடுத்திருக்கீங்க அது இவர் ஞானி கொடுத்தா இருக்கிற ஏதாவது உங்களுக்கு தீர்ப்பு எழுதும் போது இருந்ததா ஒரு கடைசியா நீங்க கேள்வி கேட்டீங்க நாங்க வந்து ஆபீஸ் வந்து உறுதி போய் வச்சுக்கிறோம் ஞானி வந்தாலும் டிஸ்மிஸ் பண்ண முடியும் பண்ணாமலும் இருக்க முடியும் ஆனா ஒருத்தர் வந்து போன வாரம் என்ன கோர்ட்ல கேட்டாரு இந்த மாதிரி நீங்க பயஸ்து விசாரிக்கூடாது இந்த கேஸ்ல வேற ஒரு கேஸ் இருக்கு நான் சொன்ன முப்பது வருஷம் நான் வக்கீலா இருந்தேன் பல விஷயங்கள் என் மண்டலிருக்கு அந்த விஷயங்கள் ஐம்பது விஷயமா இருக்கலாம் ஐம்பது விஷயமா இருக்கலாம் ஒரு ஜட்ஜி வந்து போஸ்ட் வரும்போதே பயஸ்தான் வராது என்ன பயஸ்துனா சில ஐடியாலாஜிக்கல் கரப்ஷன் இருக்கதான் செய்யும் என் மைண்ட்ல இருக்கக்கூடிய ஜெண்டர் பயஸ் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் இன்னொருத்தர் ஜெண்டர் பயிர் இருக்கலாம்னு சொல்லலாம் அப்ப என்னுடைய ட்ரைனிங் என்னுடைய பிலிஃப் அது வந்து ஒரு ஆனஸ்ட் ஃபைட் அதனால நான் வந்து உதாரணமா நான் உதாரணமா சொல்றேன் ஜெயலலிதாவுடைய கொடநாடு கேஸ் எங்கிட்ட வந்தது அந்த கேஸ வந்து ஆறு ஜட்ஜி விசாரிக்கல ஏன்னா அவங்க அப்போசிஷன்ல இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து குளைச்சல் கொடுக்கறாங்க அந்த பில்டிங்க அடிக்கணும் அந்த ரோடு போடணும்னு கொடுக்குறாங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஒவ்வொருத்தரா சொல்லி பார்த்தாலும் யாரும் விசாரிக்கலாம் எங்கிட்ட வந்தது அந்த கேஸ விசாரிச்சு அந்த ஜெயலலிதாவோட பில்டிங் எடுக்க முடியாது அந்த உத்தரவு சட்டப்படி தவறு போட்ட அதுக்கு பிறகு அந்த அட்வொகேட் ஜெனரல் இப்போ இருக்கக்கூடிய அட்வொகேட் புதுசா வேற போஸ்ட் போயிருக்காரு அம்மாவுக்கு நீங்க போட்ட உத்தரவு ரொம்ப நன்றி நான் சொன்ன அம்மாவா இருந்தாலும் ஐயா இருந்தாலும் எங்களோட உத்தரவு தான் இதே உத்தரவு தான் போடுறோம் நீங்க புட்பால் மேட்ச் விளையாடுறீங்க நாங்க ஒரு ரெஃபரி அப்பப்போ ரெட் கார்டு காட்டுவோம் அதனால எங்களுக்கு வந்து பயசெல்லாம் இல்ல இப்ப எனக்கு வந்து ஞானியோட பரீட்சா ஒரு நாள் தொடந்து தமிழ்நாட்டில வந்து இந்த மாதிரி நாடகம் ஏன் வளரல கர்நாடகாவிலோ மகாராஷ்டிராலேயோ பெங்காலையோ நாடகம் இயக்கம் போறாரு அப்படி அதுக்கு ஒரு பெரிய தடைக்கால் இந்த வழக்கு அட்வீஷன் கோர்ட்ல கேட்டேன் எம் ஆர் வந்து தடை பண்றதுக்கு பக்தன் கொண்டு ஒரு சட்டம் அதை நீங்க ஏன் தூக்கி பிடிக்கிறேன்னு கேட்டேன் இது வந்து இவருடைய பெஷன் இல்ல அது என்னுடைய நாலேஜ்ல இருந்து அப்போ அந்த கேள்வி நாம கேட்கிறேன் நான் என்னுடைய ஜட்மெண்ட்ல கடைசி பார்க்கிறாப் சொன்னேன் இந்த அம்மா வந்து மியூசிக் அகாடமியில் பேசும்போது இந்தியா மஸ்ட் சென்னை மஸ்ட் பிகம் ஆர்ட் பெஸ்டிவல் போஸ்ட் பண்ணணும் ஒரு குளோபல் ஆர்ட் பெஸ்டிவலுக்கு வரணும்னா முழுமையான சுதந்திரம் வர முடிஞ்சு நான் சொல்றேன் அது வந்து இவரு போடலை அது என்னுடைய உத்தரவு அப்போ எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு அந்த கமிட்மெண்ட் வந்து இட் இஸ் நாட் பேஸ்ட் அப்பான் என அதர் இஷ்யூ இட்ஸ் கமிட்மெண்ட் டு நினைக்கிறேன் அது ஒண்ணு நீங்க முதல்ல கேட்ட கேள்வி அதுக்கு நான் நேரடியா பதில் சொல்ல இது ஒரு பிளான் டிராமா கிடையாது ஆனா நான் வந்து பத்திரிகை சீஃப் ஜஸ்ட் எழுதுன லெட்டர்ல லைக் எயித் மார்ச் பாஸ் ஆஃப் லைக் எனி அதர் டே ஐ இல் பிலிஷ் மை கன் கோம் அப்படின்னு எழுதுனேன் தமிழ் பேப்பர்ல சொன்னா எட்டாம் தேதி வழக்கம்போல் பணிகள் செய்து வீடுக்கு திரும்புவேன் எனக்கு ஒருத்தர் ஓசூர்ல லெட்டர் எழுதியிருக்கான் நீ பனி முடித்து வீட்டுக்கு போக வேண்டாம் நீ போக வேண்டியது சுடுகாட் இல்ல எங்களுக்கு வந்து பிரிக் பேட்ஸும் வரும் பொக்கையும் வரும் ரெண்டுத்தையும் வித் ஈக்குவல் இக்குவனி நாங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அதனால நான் வந்து ட்ரெயின்ல போறேன் இல்ல வாக்கிங்ல போறேன் எப்படியோ போறேன் ஆனா மற்றவங்க தினசரியா செய்த வேலையை நான் செய்யல சூதாரமா நான் வந்து செல்வர் மேஸ் வச்சிடல எல்லாரும் வச்சிருக்காங்க அப்ப நீங்க ஏன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லாமே அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் மயிலாடுன்னு சொல்லக்கூடாது எல்லாரும் சொல்றான் கோர்ட்ல மயிலாடுறான் மயிலாடு சொல்லாதி மயிலாடுங்க அடிமையாவே வச்சிருக்காங்க அதாவது மாற முடியல நம்ம மாற்றம் சொன்னோம் நினைக்கிறோம் அது ஒவ்வொரு விஷயத்தையும் அது சிம்பாலிக்கா இருந்தாலும் ஒரு மெசேஜ் இப்ப நான் வந்து ஒரு பேர்வெல் இருந்தா ஒன்றும் அதை பத்தி சொல்லிருமாட்டோம் இன்னைக்கு உலகம் முழுக்க பேசக்கூடிய ஒரு விஷயமா என்னால மாற்ற முடியும் முன்னாடி வந்து பேச்சு சட்டை கூடும் எல்லாரும் த்ரீ பீஸ் சூட்ல வருவாங்க ஒருத்தர் கேட்டார் என்னங்க ட்ரெடிஷன் ஒன்னு இருக்க எதுங்க ட்ரெடிஷன் கேட்டாங்க நமக்கு டெக்காரம் பண்ணாம என்ன டெக்காரம் பண்ணு எங்களுடைய முப்பாட்டம் பாட்டம் எல்லாம் லங்கோட்டா தான் கட்டினா நான் கட்டினு வரலயே அந்த நம்மளும் மாறுறோம் ஆனா எந்த அளவுக்கு மாறுறாங்கிற ஒரு விஷயம் இருக்கு சில விஷயங்களை வந்து நம்மளோட ஆக்ஷன் மூலம் நிரூபிக்கலாம் சில விஷயங்களை ஓபனா சொல்ல வேண்டியிருக்கு அது வந்து இது ஒரு சிம்பாலிக் கெஸ்டர் தான் ஒரு எல்லாரும் ட்ரெயினில் போறோம் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜியும் ட்ரெயின்ல போகக்கூடாது அதே ஒரு நியூஸ் ஆகக்கூடிய இருக்கேன் நம்ம ஊர்ல வந்து நாய் மனுஷன் கட்சியா நியூஸ் கிடையாது மனுஷன் கட்சியா தான் நான் கேட்டேன் அந்த ட்ரெஸ்ரி போட்டுக்கிட்ட ஏயா நானும் எல்லாருமே ஆயிரம் பேர் இந்த ட்ரெயின்ல உட்காந்துருக்கேன் உட்காந்துருக்கேன் இல்ல சார் இதான் சார் நீங்க நியூஸ் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சார் அவரும் மாதிரி எல்லாரும் போறாங்க போக கூடாது இன்னைக்கு வந்து டெக்கான்காணிகள் எழுதியிருக்கான் காமராஜ் கக்கன் அடுத்த சதுரன் அவனால அந்த மூணு இன்சிடண்டையும் அதே அவன் வந்து ராஜாஜி பேர் எழுதலை எனக்கு அது வருத்தம் உண்டு ராஜாஜி அந்த மாதிரி தான் போனார் ஆனால் அவன் போடல அவனுக்கு தெரியுமோ தெரியாது சில விஷயங்கள் செய்யறது வந்து நமக்காக மட்டுமில்லை சில சிம்பாலிக்காக உணர்த்தும் மூலம் மாற்றம் கொண்டு வர முடியுமா எல்லாரும் மாறுவாங்கன்னாலும் தெரியாது ஒரு சிலர் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாற்றம் வந்ததுன்னா என்னுடைய அந்த சிம்பாலிக் கெஸ்டர் வந்து ஒரு வெற்றின்னு நான் சொல்லுவேன் அப்படி யாரும் செய்யலைன்னாலும் வெற்றி தான் என்னை நான் பிரின்சிபிளாக இருந்தேன்னு நான் பொதுவா ஜுஷியரில இல்ல நவம்பர்ல வந்து கூடங்குளம் பத்தி ஒரு கேஸ் வந்தோம் அங்க ரெண்டு ஜட்ஜஸ் தான் மாதிரி பெஞ்ச்ல இருப்பாங்க பெண் நீதிபதிகள் தான் நினைக்கிறேன் சுதுநாம நடக்கூடாது நம்ம குழந்தைகளை வந்து தொடக்கும்போது பையனுக்கும் சமைய கற்றுக் கொடுக்கணும் பையனுக்கும் வந்து கேர்ள்ஸை பற்றியான சரியான ஒரு கண்ணோட்டத்தை உண்டாக்கணும் அதனால் சென்சிட்டிவிட்டிங்கிறது ஒருத்தர் வந்து அவங்க வந்து ஜென்டர் பாய்ஸ் போய்டுன்னு சொல்ல முடியாது அது அதுக்கு அதுக்கு யாரும் கேரண்டியே அதனால வந்து நீங்கள் பர்டிகுலர் நேம் சொல்லி கேட்கறதாலும் சொல்ற அவங்களுடைய மென்டல் மேக்கப் அப்படிங்கறது குறித்து இப்போ சில செக்ஸுவல் ஹாராஸ்மெண்ட் கேஸ் வருது ாலேர்ப்பு நல்ல தீர்ப்பு நிறைய விசாக கமிட்டில சரியான தீர்ப்பு வந்ததுல உதாரணமா ஒரு ஸ்கூல் வாத்தியார் அவர் வந்து மீதி இருக்கிற டீச்சர் அப்ப வந்து பிச்சு கூப்பிடுவார் அப்ப அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க அது வந்து ஒரு விசாக கமிட்டிக்கு போகணும் அவங்க சொல்றாங்க எங்களது தனியார் பள்ளி அங்கே ஒரு ஜெஸ்விட் ஸ்கூல் இதுல ஜெஸ்விட் நான் ஜெஸ்விட்லாம் கிடையாது விசாகா ஜட்மெண்ட் எல்லாருக்கும் அப்ளை ஆகும் நீங்க வந்து ஒரு செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் விசாரிச்சதுக்கு ஒரு கமிட்டி வைங்கன்னு சொல்றோம் அந்த கமிட்டியில ஒரு பழைய டிஜிபியோட ஒய்ஃப் போடுறாங்க ரெண்டு சோசியல் ஒர்க்கரை போட்டு விசாரிக்கிறாங்க அந்த கமிட்டிதான் எழுதுறாகும் சொன்னாங்க அதெல்லாம் செக்சுவல் ஹாரஸ்மெண்ட் தான் அந்த கேஸ் திரும்பி என்கிட்ட வருது அப்ப நான் வந்து விசாகா ஜட்மெண்ட் பார்த்து சொல்றேன் ஒரு செக்ஸுவல் ஒவ்வொருத்தோன் இருக்கிற ரிமார்க்ஸ் எல்லாமே செக்ஸுவல் அரெஸ்மெண்ட் தான் அதனால அந்த கம்யூனிட்டியோட முடிவு தப்பு அந்த ஆசிரியருக்கு தண்டனை கொடுக்கணும் ஆர்டர் போடுற தண்டனை கொடுக்குறாங்க என்னுடைய சென்சிட்டிவிட்டி வந்து என்னுடைய இயக்கத்து ரீதியாக உணர்வுகளால் வருது அந்த மாதிரி எல்லாருக்கும் நினைக்க முடியாது அப்படி இல்லாதவங்களுக்கு சென்சிட்டைஸ் பண்றதுக்கு நிச்சயமா இயக்கங்கள் நடத்தணும் உதாரணம் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ரேப் கேஸ் வந்து மதுரா கேஸ் மதுரா கேஸ்ல அந்த பொம்பளையோட உடம்புல வந்து எந்த காயமும் இல்லை அவ ரெசிஸ்ட் பண்ணிருந்தான்னா காயம் இருப்பிருக்கும் காயம் கன்சன்ட் கொடுத்தா அப்படின்னு எழுதினாங்க அதுக்கு பிறகு பெய்து அமைப்புகள்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி எப்படி ஒரு செக்ஸஸ் ஜட்மெண்ட் அவ வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு கேங்கா ரேப் பண்ணிருக்காங்க அப்ப என்ன ரெசிஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க பார்லிமெண்ட் வந்து சட்டத்தை திருத்துறாங்க அப்ப அந்த சென்சிட்டிவிட்டி வந்து இட் கேன் கம் ஃப்ரம் அதர் குவார்டர்ஸ் நாட் ஒன்லி பை ஜுடிஷரி ஜுடிஷியர் அண்டர்ஸ்டாண்டிங் பட் மதுரா கேஸ் வந்த பிறகு நீ யாரும் அதை பத்தி கன்சன்சோல் செக்ஸ் பத்தி பேசுறதில்லை ரெண்டாவது கேள்வி கேட்கும் போது நீ வந்து விபச்சாரம் பண்ணியிருக்க உனக்கு ப்ரீ மார்ஷியல் செக்ஸ் இருக்குன்னு கேள்வி எல்லாம் கேட்பாங்க இப்போ அந்த மாதிரி கேள்வியெல்லாம் சட்டப்படி தடை செய்யப்பட்டிருக்கு முன்னாடி வந்து நீங்க தான் நிரூபிக்கணும் கற்பழி பண்ணதுன்னு இப்போ வந்து கன்சர்ன்ட் இல்லைன்னு ஒரு கொப்பில சொன்னாலும் நீ கன்சென்ட் இருந்து நீ நிரூபிக்கணும் சட்டக்காரர் மாற்றங்கள் வந்து வெளியில இருந்தால் ஒரு ஜுடிஷியல இருந்தாலும் வராது இட் கேன் நெவர் கம்டிஷியரி நெவர் கம் அவுட் சைட் வரி சென்சிட்ட இப்போ அந்த டெல்லியில் அந்த மாதிரியான ஒரு விம் நடந்திருக்குன்னா ஒரு சீப் ஜஸ்டி இந்தியாவே சொல்றாரு ஐ விஷ் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் த்ரோட் சொல்றாரு அப்படி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்து மக்கள் தான் உருவாக்கியிருக்காங்க அப்படி மக்கள் உருவாக்கும் போதுதான் ஜட்ஜுங்களும் செத்துடையாங்க இன்னைக்கு பல ஜட்ஜுகள் வந்து வெளியில நடக்கிற விஷயத்தை கொஞ்சம் மாறுறாங்க அவங்களுடைய அந்த மாற்றம் வந்து வெளியிலே வரணும் வணக்கம் இமயமலை போல உயர்ந்த ஒரு நாள் கேள்வி கேட்கறாங்க கிடையாது தமிழ் வழக்காடு மொழியாக இல்லை ஆட்சி மொழியாக இல்லை கல்வி மொழியாக இல்லை தமிழ்மொழியை கட்டாயம் என்பதொரு சட்டம் செய்ய வேண்டும் அதற்கு தமிழ் மொழி பற்றாளராக தங்க சொல்ல கருத்து என்ன அரசியல் அரசியல் சட்டத்தில் வந்து ஒரு அரசாங்கத்துடைய ஒரு சட்டமன்றம் வந்து தீர்மானம் நிறைவேற்றி அது வந்து ஜனாதிபதி கமிஷா வழக்காடு மன்றமோ இன் அடிஷன் டு இங்கிலீஷ் வர முடியும் போட்டிருக்கு அந்த மாதிரி வந்து இப்போ யூபி ராஜஸ்தான்ல அந்த லோக்கல் லாங்குவேஜ் வந்து அடிஷ்னல் லாங்குவேஜா இருக்கு தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் வந்து கவர்மெண்ட்ல வந்தபோது எங்களுடைய புல் கோர்ட் மீட்டிங் போட்டாங்க அந்த புல் கோர்ட் மீட்டிங்கில் நான் இருபத்தஞ்சு பக்கம் ஒரு அறிக்கை கொடுத்தேன் ஏன் தமிழ் வரணும் அந்த அறிக்கையை வச்சு புல் கோர்ட் வந்து தமிழ் வரணும் அடிஷனலானு சொல்லி அப்ரூவல் கொடுத்தோம் அதை கவர்மெண்ட் ஃபார்வர்ட் பண்ணும் கவர்மெண்ட் ஃபார்வர்ட் பண்ண அவங்க வந்து ஜனாதிபதி காமிச்சாங்க ஜனாதிபதி என்ன பண்ணாருன்னா சுப்ரீம் கோர்டோட கருத்தை கேட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொன்னாரு தமிழ் கொள்வதா வெளிமாநிலத்திலிருந்து நீதிபதிகள் டிரான்ஸ்பர் பண்றது தடையாடும் இரண்டாவது மொழிபெயர்ப்பது நிறைய செலவாகும் அதனால சுப்ரீம் கோர்ட் ஒப்புதல் கொடுக்க மறுத்து விட்டாங்க அந்த ஸ்டேஜ்ல இருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் வரணும்னு தான் நாங்கள் அது வரால போதும் என்னுடைய நீதிமன்றத்தில் யார் வேணாலும் பேசலாம் தமிழில் பேசணும் நாங்க ஆட்சேபிக்கிறது கிடையாது ஆனா சில நீதிபதிகள் சொல்றோம் சட்டத்துல வர வரைக்கும் நீ தமிழ்ல பேசி ஒரு பார்ட்டி வரும்போது வைக்கல பேசுனா என்ன தப்பு நாங்க கேட்கல ஆனா சில சொல்றோம் சட்டத்துல பாராட்ட வரைக்கும் நீ இங்கிலீஷ்லதான் பேசணும் அது இங்கிலீஷ கொலை பண்ணாலும் சரி இங்கிலீஷ்லதான் அங்க பேசறது இங்கிலீஷே கிடையாது அது வந்து இங்கிலீஷா அது தமிழ் இங்கிலீஷ் ஆனாலும் புடிச்சிட்டு இருக்கும் ஏன் சட்டப்படி அது சரி அப்படி அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியும் ஜட்ஜஸ் உடைய சர்வீஸ் கண்டிஷன்லாம் வந்து ஜட்ஜஸ் சர்வீஸ் கண்டிஷன் ஆக்ட்னு பார்லிமெண்ட் சட்டம் இருக்கு அதுக்கே விதிமுறைகள் போட்டிருக்காங்க அதனால ஜட்ஜஸ்க்கு வந்து பர்னிஷ்ட் அகாமடேஷன் கொடுக்குன்னு போட்டிருக்காங்க அதனால அந்த அந்த பங்களாவில் ஏற்படிய எல்லா வசதிகளும் கவர்மெண்ட் தான் ஏற்பட்டது மினிஸ்டர்ஸுக்கு என்ன மினிஸ்டர்ஸ்க்கு என்ன செய்றாங்களோ அதான் ஜட்ஜஸ்க்கு மேல போய்டிஐல வந்து இந்த தேதி கூட பதில் திராட்டி பனிஷ்மெண்ட் கம்பல்சரியா தகவல் உரிமை சட்டத்துல வந்து உத்தரவு அடிப்படைய ஒரு ஜட்ஜி பண்ணிருக்காங்க ஒருத்தர் கேஸ் போட்டாரு அவர் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு மினிஸ்டருக்கு உண்டான பிரிவிலேஜெல்லாம் கொடுக்கலங்க அப்போ ஹைகோர்ட்ல வந்து மினிஸ்டருக்கு என்னென்ன வசதி ஏற்படுத்தி கொடுக்குறீங்களோ அதெல்லாம் வந்து ஜட்ஜுக்கு உங்களுக்கு சொன்னாங்க அதனால எல்லா ப்ரிவிலேஜும் எக்ஸ்ட் பண்ணுற நீங்க டிஸ்கனெக்ட் பண்ண விஷயம் ஒரு சிக்கன கமிட்டி அமைக்கணும் ஒரு தீர்மானம் கொடுத்திருந்தாங்க எல்லாரும் ஆனா எல்லாரும் சொல்லிட்டாங்க சத்ரு அந்த கமிட்டியில போடக்கூடாது ஜந்தர் வந்து ஜந்தாட்டப்பட்டவருக்கு ஒரு வக்கீல் வந்து இருக்கணும் முறையான அந்த வழக்கு நடக்கணும்னா அது மாதிரி ஒரு போக்குல நீங்க போனீங்கன்னு ஆனா ஒரு பிரின்சிபல் முறையில நீங்க வந்து ஜெயந்தர் டிபெண்ட் பண்ணு நினைக்கிறோம் சென்ட்ரல் ரூபா யாரையும் வந்து நீ எங்க போறேன்னு அது பேர் கேப் ரூல் ஒருத்த வீட்டுக்கு கதவை தட்டும் போது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இல்ல நான் வெளியூர்ல இருக்கேன் நீங்க இல்ல என்னால இருக்க முடியாதுன்னு பரவாயில்ல எந்த காரணம் இல்லாம நீங்க மறுக்க முடியாது ஒரு வழக்க ஒருத்தர் வந்து கேட்கும் போது நான் ஒரு சீனியர் ஒரு வக்கீல் வந்து எனக்கு நடத்துங்கன்னு கேட்டா நடத்திதான் ஆகும் நானே வேண்டாம்னு சொன்னா நானே ஒருத்தர் வந்து குற்றவாளிங்கிற மாதிரி முடிவு பண்ற மாதிரி ஆகுது சட்டத்தின் பணி நீதியொடியே நான் வந்து சட்டத்துக்காக பாராட்டுறேன் அதுக்கு நானே சொன்ன ஆச்சரியம் என்னன்னா நீங்க ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் பேர் இருக்கு உங்களுடைய கௌரவத்தை கேஷ்ல போடுறீங்க ஜட்ஜுக்கும் அப்படி தோணும் அப்படிங்கிற அதெல்லாம் வந்து அதை பார்த்து நம்ம வந்து வழக்கெல்லாம் நடத்த முடியாது ஜெயந்திரா வந்து நேபாளில் ஒரு மாவோயிஸ்ட் லீடர் சந்திரபிரகாஷ் அவர் யாருக்கு தெரியாது அவர் நடத்த அவர் பெரிய நேபாள பல பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா எந்த கேஸுமே நடத்த முடியாது அவருக்கு இன்னைக்கு என்ன சட்டத்தில் இடம் இருக்கும் அதை தான் வாங்கி கொடுக்குறோம் அப்ப எந்த கேஸ் வேணும் எடுத்துக்கலாம் வேணாம்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு காரணம் அவர் வந்து ஒன்லி ஸ்டாண்டிங் ட்ரை அவருடைய டிரஸ்ட் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றாரு நைன்டீன் பார்ட்டி எயிட்ல விஜி ராவல் ஒரு சீரியல் ஆயிருக்கு ராவன் ரெட்டியோடைய பவுண்டரு அவர் வந்து பீப்புள்ஸ் எஜுகேஷன் சொசைட்டின்னு வச்சிருந்தாரு அதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தாரு அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி தரையாட்டி இருந்தாங்க அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தடையை யூஸ் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா பிஜே ராவ் வச்சிருக்கிற அந்த ஆர்கனைசேஷன் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு பைனான்ஸ் பண்ற ஆர்கனைசேஷன் அதை பண்ணிட்டாங்க அது அன்லாபுல் அசோசியேஷன் அரசியல் சட்டத்தில் முதல்ல வந்த கேஸே பிஜி ராவ் ஸ்டேட் ஆப் மண்ட்ராஸ் கேஸ் தான் அரசியல் சட்டத்தில் ஒரு அசோசியேஷன் வைக்கிற உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது என்னோட அசோசியேஷன் எப்படி தளப்பட கேட்டாங்க மட்ராஸ் ஹைகோர்ட்ல ஃபுல் பெஞ்ச் மூணு ஜட்ஜ் வந்து அந்த தடை தப்பு அந்த கிரிமினல் அமௌன்மெண்ட் சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்ல வந்த முதல் தீர்ப்பு அதான் அந்த ஹைகோர்ட் ஜட்மெண்ட் கரெக்ட் சொன்னாங்க அப்ப விஜி வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட பினாமி அப்படின்னு நடித்தாங்க அதே மாதிரிதான் ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட வழக்கு நடத்த வரும்போது சட்ட ரீதியாக இப்போ ஒரு சிபிஐ வக்கீல் வந்து எதிர்கட்சியோடய டீல் பண்ணிக்கிறோம் இல்ல முன்னாடி ஒரு விஜய் ஒரு வக்கீல் வந்து கரைக்கிறார்கள் வந்து சட்டப்பால் பட்டு செய்யக்கூடிய விஷயங்களா கோர்ட்ல போறேன் பேசுறேன் வரும் அது வந்து முறையில எனக்கு எந்த அப்சன் இல்லைன்னா நான் செஞ்சுதான் நான் நினைக்கிறேன் அவருக்கு வந்து இப்ப ரகசியமா போட்டிருக்காட்டி அவர் வந்து சட்ட பாதுகாப்பு தப்பிச்சிருக்க வழி இருக்கு அப்படி ஒரு சினிமா மாநில இருந்தாரு அப்ப இனிமே இனிமேல் ரகசியமா கொடைகள் நடப்பு ரகசியமா போட்டா போட்டு சட்ட பாதுகாப்பு ரெண்டு இடஒதுக்கீடு சம்பந்தமா இந்த அரசு சட்டத்துக்கு குறம்பான தீர்ப்புகள் வந்து உச்சநீதிமன்றம் வாங்கிருக்கு அரசுல வந்து ஐம்பது விழுக்காடு எல்லை விதிக்கல கிரிமி லேயர்னு சொல்லல அதை அதையும் தாண்டி ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க சட்டத்துக்கு குறமானதான் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி இஸ்லாமிய இடஒது ஒரு கேள்விதான் சட்டம் இந்த கடைசியில நீங்க கேள்வி சட்டம் எப்படி இருந்தாலும் சட்டத்தை வியாக்கியானம் வந்து கோர்ட்டுக்கு இருக்கு கோர்ட்ல ஏழு ஜட்ஜு உள்ள அந்த இந்திராசாரி கேஸ்ல கிரிமியில் ஏங்கிற கான்செப்டா உண்டாக்குனாங்க அப்பதான் ஈக்வாலிட்டி வரும்னு அவங்க சொல்றாங்க அதனால இது சுப்ரீம் கோர்ட் கொடுக்குற ஜட் சட்டம் ஆனா அந்த சட்டம் சுப்ரீம் கோர்ட் கொடுக்குற தீர்ப்பை வந்து அதுக்கு மாற்றி அரசியல் சட்டத்தை மாத்த பவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு அந்த பார்லிமெண்ட் வந்து அந்த ஐம்பது பர்சன்ட்டுக்கு ஆனால் சட்டம் இன்னும் கொண்டு வரல ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலேயும் வச்சுக்கலாம்னு சட்டம் இன்னும் கொண்டு வரல தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சட்டம் இருக்கு அது இன்னும் சுப்ரீம் கோர்ட் அதுக்கான தீர்ப்புகள் சொல்லல ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே இருக்கலாமா ஆனால் கிருமியிலே இருக்கிறது வந்து சுப்ரீம் கோர்டுடைய வியாக்காரஞ்ச அடிப்படையில் வந்தது அது வந்து அது மாறுற வரைக்கும் அதுதான் இன்னைக்கு இந்தியாவில் சட்டம் அதனால அதான் உங்களோட கருத்து வந்து தவறுனு இருக்கலாம் ஆனா சட்டப்படி அதுதான் சட்டமா இருக்கு ரகசிம்மா தூக்கில போடாம இருக்கு ரகசிமா போட்டாங்க ரகசிம்மா போடாம இருக்கு ஏதாவது தடுக்காங்க ரகசியமா போடாமல் அப்சல் குரு கேஸ்ல வந்து மற்றவங்க எல்லாம் கோர்ட்டுக்கு போற அவங்க முன்னாடியே போல சஜீவ்காந்தி கேஸ்ல இருக்கவங்க முன்னாடியே அசாம்ல ஒருத்தர் முன்னாடியே பஞ்சாப்ல ஒருத்தர் முன்னாடியே தூக்கம் இருக்காது எல்லாருமே பத்திரிகையில எழுதியிருக்காங்க இந்த மாதிரி அசோசினேஷன் தப்பு அதையும் மீறி வந்து இருக்கான் இன்னொரு கேஸ்ல பண்ணுவானு சொல்ல முடியும் என்ன இப்ப சில பேர் பாதுகாப்பு யார்தான் எடுப்பான்னு இவங்க வந்து ஸ்பீட் போஸ்ட் அனுப்பீட் கரைக்கவே இது வந்து உதாரணமா வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஒரு ஆளை வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும் சொல்றாங்க போலீஸ்கார ரெக்கார்ட்டு என்ன பண்ணுவீங்க சிலது மரண தண்டனை கோர்ட்ல உறுதி செய்யப்பட்ட பிறகு அது வந்து பிரசிடன்ட் ஆப் இந்தியாவுக்கு போறது அவர் தான் இந்தியாவுடைய முதல் முடிவான் அவர் அதை வந்து கிரியேட் பண்ண பிறகு மறுபடியும் எதுக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் வருகிறது என்ன வந்து தூக்கு தண்டனை உறுதியான பிறகு எனக்கு போடல பத்தொன்பது வருஷம் இருக்கேன் அதுவே ஒரு தண்டனை ஆயிடுச்சு பத்தொன்பது வருஷமா நான் சாவ நோக்கி இருக்கேன் அதுவே என்ன ஒரு தண்டனையா கொடுத்துட்டீங்க என்ன சாலிடரி கன்ஃபைன்மெண்ட்ல வைக்கிறீங்க அப்படின்னு சொல்றான் அப்ப இந்த சாலிடரி கன்ஃபைன்மெண்ட் ஒரு ஜெயில் ரூல் படி அது ஒரு தண்டனை அதனால வந்து இப்ப நீங்க திருப்பின் தூக்கல போடக்கூடாது வெளியிருக்கா மக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு கொண்டு வரத்துக்கு நம்ம உள்ள சாத்தியம் இருக்கு மேல நாடுகள் இருக்கிற மாதிரி ஆயிரம் பேருக்கு ஒரு லட்சம் பேருக்கு ஒரு நீதிபதி இருக்காரு பத்தாயிரம் பேருக்கு ஒரு நீதிபதி இருக்காரு அது ஒரு விஷயம் இன்ஃபராஸ்ட்ரக்சர் பல விஷயங்கள் இருக்கு புது சட்டங்கள் உண்டாக்குறாங்க அப்போ அதுக்கான இன்ஃபிராஸ்டர் உருவாக்கல புது சட்டம் மாத்திரம் வந்துடும் உருவாச்சிருக்க அதனால ஜஸ்டிஸ் இஸ் வந்து அக்செப்டபிள் ஆனா இந்தியாவை பொறுத்த ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன இருக்குன்னா பாரின் கண்ட்ரீஸ்ல வந்து டிலே பண்ணா காஸ்ட் அதிகமாக இங்க வந்து டிலே பண்றதே ஒரு டெக்னிக்கா இருக்கு ஒரு ஒரு குரூப்புக்கு வந்து சீக்கிரம் நீதி வேணும்னு கேட்கறான் இன்னொரு குரூப் டிலே பண்றது மூலம் அவங்க வந்து ஒரு இன்டெரக்ட் பெனிஃபிட் அடைகிறான் உதாரணமா ஜெயலலிதா கேஸ்ல அவங்க வந்து சீப் மினிஸ்டர் இருந்தாங்க அதனால சீக்கிரம் விசாரிக்கணும் விசேஷ நீதிமன்றம் போட்டாங்க அது போட்டு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஆனா அதை இப்படி டிலே பண்றதுன்னு ஏன் டிலே பண்ணா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு இந்தியா ஒரு கண்ட்ரில தான் டிலே ஆல்சோ இஸ் ஜஸ்டிஸ் நினைக்கிற ஒரு கண்ட்ரிங்க ஒருத்தருகிட்ட நீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறீங்க அவர் திருப்பி கேட்கிறாரு எங்கிட்ட வசதி இல்லப்பா வந்தோன்னு சொல்லலாம் அவர் மூணு வருஷத்துக்குள்ள கேஸ் போட்டு போட்டுறாரு நீங்க ஒரு வக்கீல போறீங்க நீ வாங்கினது உண்மையா இல்லையா வாங்குற சார் வட்டி கொடுக்கணுமா இல்லையா வாங்கலாம் அப்போ வந்து அதை ஒத்துக்கிறியா ஒத்துக்கிற சார் ஆனா அவர் சொல்லுவாங்க நீ ஒத்துட்டா முட்டா இல்லையா கேஸே கிடையாது டிகிரி போட்டுடுவோம் வாங்கவே இல்லன்னு போடு அப்புறம் பாத்துக்கலாம் அப்போ ஒருத்தர் ஒரு ரைட்டை டினை பண்றதே இந்த ஊர்ல ஒரு ஜஸ்டிஸா ஒருத்தரகார உண்மை ஐயாயிரம் உண்மை டிகிரி ஐயாயிரம் ரூபாய்க்கு போடுற கூடாது ஒரு மோட்டார் ஆக்சிடென்ட் ஆகுது போறீங்க பல்வேறு காரணங்கள் இருக்கு அதான் ஒண்ணு சரி செய்ய முடியாது பாம்பே ஹை கோர்ட் அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தர் வந்து காமன்வெல்த் கட்டியில வந்து உறுப்பினராக இந்தியா இருக்கிற கிரேட் பிரிட்டன் வந்து அந்த ஜெட்ஜெண்ட் இந்த பேரை மாற்ற முடியும் ஒரு சென்னை ஹை கோர்ட்னா இவங்களுடைய முட்டை நாடகத்துல ஒரு வரும் அது வெள்ளைக்காரன் போட்டா சட்டம் விக்டோரியா ஏற்பாடு பண்ணு ஹைகோர்ட் இருக்கு அந்த ஹைகோர்ட்ல வந்து ஹைகோர்ட் ஆஃப் ஜூடிக்கேச்சர் அட் மட்ராஸ் ஹைகோர்ட் ஆப் ஜூடிகேச்சர் அட் மும்பாய் ஹைகோர்ட் ஆப் ஜூடிகேச்சர் போட்டிருக்கான் அந்த சார்ட்டர் அந்த சார்ட்டரை வந்து மாத்தறதுக்கு ஹைகோர்டுக்கு இங்க இருக்கிற லெஜிஸ்டேச்சருக்கு பவர் இருக்கு இப்ப எங்கெல்லாம் மட்ராஸ்ல இருக்கோ அங்கெல்லாம் சென்னைன்னு போடணும் சட்டம் இருக்கு அதனால மாத்த முடியும் ஆனா இவங்க மாத்த விரும்பல என்ன போடுறாங்க மதுரையில பெஞ்ச் ஆரம்பிச்சோன்னு மதுரை பெஞ்சாவது மட்ராஸ் ஹைகோர்ட் இந்த ஹைகோர்டே மதுரை மட்ராஸ் பிரசிடென்சியா இருந்த போது ஒரே ஒரு ஹைகோர்ட் இருந்தது அதுல கர்நாடகா கேரளா ஆந்திரா நாலு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஸ்டேட் இருந்தது அதனால சீட் ஆவதி ஹைகோர்ட் தான் மெட்ராஸ் அவன் சொன்னாங்க இப்போ மூணு மாநிலங்கள் புரிஞ்சு போய் ஏபி ஐகோர்ட் கர்நாடக ஹைகோர்ட் கேரள ஹை கோர்ட் வந்துருச்சு ஆனா இங்க பாத்திரம் மட்ராஸ் ஹைகோர்ட்னு சொல்றான் நான் வந்து இந்து கட்டுரை எழுதினேன் பிப்டீன் ஆகஸ்ட் போன வருஷம் பி ஹை கோர்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி அப்படிதான் இருக்கணும் ஆனா அவர் சுப்ரீம் கோர்ட் சொல்றாரு மெட்ராஸ்ன்னு பேர் வந்தாச்சு அது மாத்திரமா வேற ஏதோ கோர்ட்னு நினைப்பான் அதனால அப்படியே வச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப மட்ராஸ் யூனிவர்சிட்டி இருந்து மட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் சென்னை யூனிவர்சி கிடையாது அது வந்து நம்மளுடைய சர்விலிட்டி நம்மளுடைய அடிமைத்தனத்தினால வரக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் ரெண்டு கேள்விகள் தான் இருக்காங்க நிறைய பேர் வந்து கொசு கடி இருக்கு அடுத்த முறையிலிருந்து நீங்க எல்லாரும் போட முடியுமா கட்டாயத்தில் நிகழ்ச்சி கொடுத்த பிறகு சந்திர உள்ள கூடத்தில் இருப்பாரு அங்க வந்து சந்திக்க விரும்புகிறவர்கள் கொஞ்சம் நேரம் சந்திக்கலாம் பிரச்சனைல இந்த டிலே பத்தி சொன்னீங்க அதை பற்றி மட்டும் ஒரு முக்கிய தகவலை பதிவு செய்யறதுக்காக நான் சொல்ல விரும்புறேன் இந்த நெருக்கடிகள் இத்தனை சிக்கல்கள் ஒரு அமைப்பு முறையிலும் கூட ஏழு ஆண்டுகள் கூட முழுமையாக பூர்த்தி செய்யாத நிலையிலும் சந்திர தொண்ணூத்தி வழக்குறைவான விசாரிக்கலாம் கடைசி ரெண்டு கேள்வி இப்ப படைபுதான் இல்ல வந்து தொண்ணூத்தி ஆறு பர்சன்ட் வாங்கினா கூட இன்னைக்கு வந்து ஏழு லட்சமோ எட்டு லட்சமும் அவங்க விரும்புறீங்க மண்டல் கமிஷன் நீதியா சமூக ரீதியா சமூக அநீதியான எழுதியிருக்கோம் அந்த புக்கை ஏன்னா அது லாங் அந்த புக்கோட கான்ட்ராக்ட் கொடுத்து சொல்றாங்க என் கருத்துல இருக்கு முழுக்க ஒரு பிரச்சனை வெளியிட்டு இருக்கோம் மண்டல் கமிஷன் வந்த போது அந்த சமயத்தில் வெளியிட்டிருக்கிறோம் தொடர்ந்து பல கூட்டங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம் திரும்ப மறுப்பதற்கு வெளியிட வேண்டிய அவசியம் இருக்குன்னு உங்கள் கேள்விலேருந்து தெரியுது தெரியுது அங்க அடுத்த கேள்வி இந்தியாவில வந்து எல்லாருமே காந்தியை நம்புறாங்க ஒருத்தர் காந்தி கொள்கையை நம்புறாங்க இன்னொருத்தர் காந்தி படத்தை நம்புறாங்க அதனால வந்து ஒழிக்கணும்னா அதுக்கான ஊர்களுக்கு எதிரான பெரிய இயக்கங்கள் நடத்து எங்களுடைய உதவிங்க வந்து அந்த ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்கு வந்து அதை ஸ்ட்ரிக்டா தீர்ப்பு சொல்ல ஆனா ஒழிக்கணுங்கிற அந்த ஏற்பாடு வந்து எல்லா கட்டத்தில இருந்து வரணும் அது வந்து ஒழுமே பண்ண முடியும் கடைசியா உங்க எல்லாரும் சார்பிலுமே நான் ஒரு சின்ன கேள்வி ஒரு வித் முடிக்க போறாங்க இனி நீதிபதி ஒரு பிறந்து ஓய்வு பெற்ற பிறகு தொடர்ந்து அடுத்து நீங்க என்ன வேலையில் ஈடுபட போறீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறது இரண்டாவது கொஞ்ச காலம் முன்னால வேறொரு சந்தர்ப்பத்தில் அவரோட ஒரு தகவல் பரிமாற சமயத்தில் அவங்க சொல்லியிருந்தாரு தமிழ்நாட்டில் மது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இது தொடர்பாக ஏதாவது செய்ய ஒரு கருத்து இருக்குன்னு சொன்னாரு அது தொடர்பாக ஏதாவது செய்ய போறீங்களா உங்களுடைய முன்னுரிமை எதற்கு அப்படிங்கிறத கடைசி கேட்கு மதுவை நான் என்னுடைய பதவி காலத்தில் இருபத்தி நாலு சர மது கடையை மூடி இருக்கேன் திருப்பூர் அந்த மாதிரி வழக்குகள் வந்தோடன அதை குவிக்கா விசாரிச்சா நம்ம கடையை மூடம் ஒரு ஒரு வழக்கம் வரும்போதும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து புரொஹிபிட்டட் டிஸ்டன்ஸ்குள்ள இல்ல ஸ்கூலோ கல்வி நிலையங்களோ இல்லட்டா வழிபாட்டு தரங்களோ இல்லை பெண்ழந்தைகள் வந்து அந்த மது கடையில குடிச்சவங்க கலாடா பண்றேன் அப்போ அந்த கெலாடா பண்ணும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொன்னா பேரண்ட்ஸ் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அது இந்த கீழ்பார்க் போலீஸ் ஸ்டேஷன் தான் ஏரியா கிட்ட இந்த வழக்கு போலீஸ் சொன்னாங்க அந்த பெயின் ஸ்கூல் இருந்து நூறு மீட்டர் தள்ளி தான் இருக்கு தப்பு இல்ல அது வரைக்கும் சட்டங்கள் வந்து ஒரு ஹீபிட் ஏரியா தான் வைக்க கூட இருக்கேன் புதுசான ஒரு வியாக்கியானம் கொண்டேன்னு அந்த பார்க் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட எவ்வளவு நியூ சென்ஸ் கம்ப்ளைண்ட் வந்து இருக்கு பொதுவாக ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது ஒரு மாசத்துல நான் சொன்னேன்ஸ் இன் அ பப்ளிக் பிளேஸ் அண்டர் செக்ஷன் ஒன் தேர்ட்டி த்ரீ சிஆர்பிசி தி மஜிஸ்ட்ரேட் கண்ட்ரோல் தி நியூசன்ஸ் அன்பேட் இருக்கு அதாவது புதுசான ஒரு கிரௌண்ட் இதே தேரிய தமிழ்நாடு முழுக்க பல கேஸ்ல நாங்க அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம் நிறைய பேர் அது மாதிரி கேஸ் போட வரல அங்க இருக்கக்கூடிய பயந்துன்னு இருக்காங்க இல்ல லெட்டர் சொல்லுங்க ஆனா கோர்ட்டுக்கு வர்றது கிடையாது அது ஒரு ஆர்கனைஸ் கேம்பெயின் செய்யணுங்கிறது எனக்கு விருப்பம் உண்டு நிச்சயமா அந்த மாதிரியான ஒரு கேம்பெயின்ல என்னையும் இணைத்துக்கொள் ஓய்வு பெற்ற பிறகு என்ன செய்வோம் நான் ஒரு பெரிய அளவுக்கு பிளான் பண்றேன் ரெண்டு விஷயங்கள் பிளான் பண்ணிருக்கேன் ஒண்ணு வந்து ஹை கோர்ட் ஜட்ஜி ரிட்டையர் ஆனோட போய் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இங்க எங்களை மயிலாடு கொடுத்தோம் நாங்க அங்க போய் மயிலாடுன்னு யாராவது சொல்ல அது ஒரு வழக்கறிஞராக நம்மளை மாற்றிக்க ரெண்டாவது வந்து எங்க ஓய்வு டிரைபுனல் ஏதாவது போஸ்ட் கொடுப்பாங்க கிரீன் டிரைபுனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிரைபுனல் செபி டிரைபியூனல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி ஏதாவது ஒன்னு கொடுப்பாங்க அது ஒரு மூணு வருஷத்துக்கும் நாலு வருஷத்துக்கோ கன்சியூமர் போரம் கொடுப்பாங்க அந்த மாதிரி எந்த டிரைபியூனல் எனக்கு எனக்கு நாலஞ்சு ஆஃபர் வந்தது எதுவும் சொல்றேன் பொது வாழ்க்கையை ஈடுபடுத்திக் கொள்ள ரெண்டாவது சாரண வீர்கள் பல பேர் வந்து ஒரு கைட் லைன்ஸ் இல்லாமல் அவங்களுக்கு வந்து வழிகாட்டுறதுக்கான ஒரு கவுன்சிலிங் சென்டர் சட்ட பிரச்சனைகளை வந்து சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரி பாப்புலர் மேகசீன்ஸ்லாம் வச்சிருக்கேன் இதை என்னுடைய சொந்த வருமானம் கொஞ்சம் வச்சுக்கிறது சில ஆர்பிட்ரேஷன்ஸ் எல்லாம் விட்டுக்கலாம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கன்சேட்டி முடிவு நிகழ்ச்சிக்கு வந்ததும் இல்ல பங்கேற்பதற்காகவும் நான் சந்திரக்கு நன்றி அதே நேரத்துல இதன் பிறகு ரொம்ப முக்கியமா இன்னைக்கு இன்னைக்கு கேணியில எனக்கு இருக்கிற மிகப்பெரிய வருத்தம் ஒண்ணு இருக்கு அந்த வருத்தத்தோடு தான் நான் ஒரு வேண்டுகோளா சந்திரக்கு வச்சு அதை முடிக்க விரும்புறேன் ஒவ்வொரு கேளியிலும் நாம் பேசக்கூடிய எழுத்தாளர்கள் படைப்பாளர்களை அவங்களுடைய புத்தகங்கள் விற்பனைக்கு அரங்கத்தில் இருக்கின்றன நீங்கள் எல்லோரும் நிகழ்ச்சி முடிந்த அரங்கத்தை போய் ஒரு வேண்டுகோள் வைப்பாங்க வழக்கமா ஏராளமான புத்தகங்களை வரக்கூடியவர் வாங்கி போயிருக்கிறீர்கள் சந்திரிய நூல் என்று கூட ஆர்டர் ஆர்டர் ஒரு புத்தகம் தான் அதை கையில வந்து பிரதிகள் இப்ப இல்லை நானும் அவர் இந்த சிறு பிரசுரங்கள் இருக்கு மாதிரி சில விஷயங்கள் இருக்கு அவை இப்போதெல்லாம் பெரும்பாலும் அச்சு இல்லை ஆனால இப்படி ஓய்வு பெற்ற பிறகு இன்றைக்கு நம்மோடு அவர் பெண்கள் சார்ந்த சில வழக்கு அனுபவங்களை மட்டும் நம்ம பகிர்ந்து கொண்டார் இது போல இருக்கக்கூடிய எண்ணற்ற நீதிபதியாக வழக்கு அனுபவங்களையும் சரி வழக்கறிஞராக வழக்கு அனுபவங்களையும் சரி இவை எல்லாவற்றையும் இனி வரப்போகிற நாட்கள்ல குறைஞ்சபட்சம் மாதம் ஒரு புத்தகம் வீதம் சந்திரன் வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் என்ன அதன் வேண்டுகோள் சந்திர பிறகு செய்ய வேண்டிய பணிகள் அவசியமாக தேவைப்படுகிறது இரண்டு கோரிக்கைகளை எழுத வேண்டும் ஆங்கிலத்திலும் எழுத வேண்டும் இப்படிப்பட்ட விஷயங்கள் இந்தியா முழுவதும் இருக்க வேண்டிய மனிதர்கள் மட்டுமான முன்மாதிரியாக இந்தியா முழுவதும் இந்த போக வேண்டும் என்பது ஆங்கிலத்திலே எழுத வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை இந்த இரண்டு கோரிக்கைகளை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இனி இன்றைய நிகழ்ச்சி இந்த அனுபவங்கள் பற்றி நம்முடைய நண்பர் பாஸ்கர் சக்தியோடு நிகழ்ச்சியை தயவு செய்யும் நம்முடைய அடுத்த கூட்டம் ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அம்பேத்கர் தினம் சென்று பேச்சாளர் பெயர்